الحمد لله الذي هدا و ما كنا لنهتدي لولا ان هدانا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد அருளால அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் அன்னலாருடைய சீராவை தொடர்ந்து நாம் ஒரு வரலாற்று பார்வையாக பார்த்து கேட்டு வருகிறோம் கண்ணியமிக்க பெருமக்களை இன்று நாம் தொடரப்போவது ஆண்டு நபியவர்கள் மதீனாவிற்கு வந்த ஒன்பதாவது ஆண்டு அபூபக்கர் சித்திகரதியில்லாக அன்பு அவர்களுடைய தலைமையிலே ஒரு டீமை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்போதெல்லாம் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு விட்டது ஒன்பதாவது ஆண்டு பல விதமான வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கிய ஆண்டு மிக முக்கியமான பலவிதமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன நிறைவாக அதற்கு அபு பக்கர் சித்தீக் அவர்களுடைய தலைமையிலே ஒரு டீமை ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறார்கள் ிய கதிகளாக வந்து ஹஜ்ஜு செஞ்சுட்டு அவங்க தான் அந்த வருஷம் தான் மக்காவிலே ஹஜ்ஜு செய்கிற இடங்களிலும் எல்லா பொது இடங்களிலும் அறிவிப்புக்காக ஆள் அனுப்பி இனி இதற்கு மேல் காபாவை முஸ்லிம்கள் அல்லாத முஷரிக்குகள் இனி தவா செய்யக்கூடாது முஸ்லிம் அல்லாத மக்கள் உள்ளே வரக்கூடாது தடை மறுப்பு உத்தரவு தூதரின் என்றது அபுபக் சித்திக்கு அவர்கள் பிரகடனப்படுத்தியது அது எல்லாம் சொன்னாங்க இனிமேலும் மதிப்பதாக காரணம் காட்டி வேறு வேறு காரணங்களை சொல்லி காபாவை நிர்வாணமாக தவா செய்ய கூடாது காபாவின் மீது மரியாதை வைப்பதாக மொரட்டுத்தனமாக அசட்டுத்தனமான நம்பிக்கையிலே மரியாதைங்கிற பேர்ல எந்த ஆடைகளை போட்டுக்கிட்டு நாம பாவம் செய்யறோமோ அதே ஆடையோடு காபாவில் நாம எப்படி வளம் வர முடியும் ஆடைகள் இல்லாமல் வலம் வருவதுதான் இனிமேல் எந்த கூடாது ஆண்டு மாதம் போடப்பட்ட உத்தரவு அடுத்து இது முடிந்தவுடனே எதிரி பத்தாவது ஆண்டு பத்தாவது ஆண்டுடைய துவக்கத்தில் இருந்து நபி அவர்கள் தன்னுடைய பணி நிறைவுற்றது நான் என்னுடைய ரப்பு ரஃபீபுல் ஆஹ் சந்திக்க தயாராக உணர்த்திக்கொண்டே இருந்தார்கள் பத்தாவது ஆண்டினுடைய துவக்கத்தில் பொறுப்புதாரியாக அதற்கு யமன் நாட்டினுடைய பொறுப்புதாரியாக அதற்கு முகாதரதியாக அனுப்பும் போது தல்கானி நீங்கள் திரும்பி வரும்போது சந்திக்காமல் கூடும் இதுவே நம்முடைய நிறைவான சந்திப்பாக நாம் இந்த வாய்ப்பு நமக்கு இனி அமையாது ஒரு கால் நீங்கள் வரும்போது நமது இந்த பள்ளியிலும் நாம் அடங்கி இருக்கிற கபரையும் தான் வேண்டிய நிலை வரும் நீங்கள் எதிரி பத்தாவது ஆண்டினுடைய துவக்கம் இருந்து நீங்கள் திரும்பி வரும் ஒரு கால் நீங்கள் நம்மை சந்திக்காமல் இருக்கலாம் நம்முடைய பள்ளி அங்கே நாம் நாம் அடங்கி இருக்கும் கபரிலே அருகாமையிலே தாங்கள் நடமாடலாம் நபியனுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஹரத் முகாதபுன் ஜபல் ரதி அல்லாஹ் அழுகிறார்கள் அழுதுவிட்டு பதிலேதும் கூறாமல் ஹரத் முகாதபு ஜபல் ரதி அல்லாஹ் பயணப்படுகிறார்கள் பிறகு பத்தாவது வருடத்தினுடைய பத்தாவது வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்து நபி அவர்கள் தன்னுடைய உபதேசம் மக்களிடம் தான் நடந்து கொள்ளுகிற விதம் இதெல்லாம் தான் பயணப்பட தயாராகி கொண்டிருக்கிறேன் பொறுப்பு நிறைவுறும் தருவாயிலே இருக்கிறது என்பதை ஜாடையாக நபி இருந்தார் பிற இருபத்தி ஐந்து என்று குறிப்பிடப்படுகிறது இருபத்தி ஐந்துக்காக பயனப்பட்டு விட்டார்கள் அங்கே பதினாவிலே கிளம்பெருமக்கள் பெருமக்கள் தயாராகுங்கள் என்ற அறிவிப்பு இது இங்கே இப்படியே இருக்கட்டும் இது பத்தாவது வருடம் மாதம் நடக்கக்கூடியது இதுக்கு முன்னால ரமலாருடைய மாதத்தில் மாதம் வளமையாக அல்லாஹுடைய திருத்தூதர் ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய பிந்தைய பத்து நாட்களில் ஒவ்வொரு செவிமடுப்பார்கள் வலமைக்குமாறா இருபது நாள் நடுப்படைசி பத்து சொன்னாங்க தில் காதா அறிவிப்பு கொடுக்கப்பட்டு வெளியேறி பக்கத்திலே இருக்கிற ஒரு இடம் வெளியேறி கிழமை ஆடை தொழுதாங்க அவர்கள் அந்த இடத்திலிருந்து சரியா திங்கட்கிழமை சுமார் எட்டு நாள் பயணப்பட்டு அடுத்த திங்கட்கிழமை பிறை நாலுக்கு காபத்துள்ளாவுக்கு வந்தாச்சு வந்து தவாசு செஞ்சாச்சு சரை செஞ்சாச்சு செய்து முடித்து நபி தன்னுடைய எகராம கலையாம தொடர்ந்து அப்படியே இருந்து பிற எட்டு பிறை எட்டு காலையில காலையில இங்க பதறு தொழுதுட்டு அறமில்ல பதிர தொழுதுட்டு மினாவுக்கு கிளம்புறாங்க வினாவுக்கு ஹஜுக்காக நாம கிளம்புறதுல முறையான இடமாற்ற பொறுப்பு இடமாற்றும் பொறுப்பு அரசு கைவசம் இருக்கிறதுனால ஏழு அன்னைக்கு இரவே நம்மளை கடத்திடுவாங்க எட்டு அன்னைக்கு இரவு விடுஞ்சா எட்டு இரவே நம்பளை கடத்திடுவாங்க வினாவுக்கு நாம போயிடுவோம் எட்டு காலையில அரமுலை இருக்க முடியாது ஆனா ரவி அவர்கள் எட்டு காலையில தொழுதுட்டு பினாவுக்கு கிளம்புறாங்க பினாவுல போய் தொழுதாங்க அசர் தொழுதாங்க மஹரீப் தொழுதாங்க இஷா தொழுதாங்க பிறை ஒன்பது காலையினுடைய தொழுதாங்க பிறை ஒன்பது காலையினுடைய தொழுதாங்க பிறை ஒன்பது காலையில அரஹா மைதானம் கிளம்புறாங்க நீண்ட வரலாறு நீட்டி சொல்வதற்கான நேர அவகாசம் இல்லை பிறை ஒன்பது காலையில பதர முடிச்சுட்டு அரஹா கிளம்புறாங்க உரையின் சொல்ல போவதை நன்றாக கவனியுங்கள் தெரிய இனிமேல் நான் உங்களை சந்திக்கும் வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போகலாம் இனிமேல் இந்த இடத்தில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போகலாம் நிறைவார சந்திப்பாக இது அமையதா எனவே நான் சொல்லுவதை தெளிவாக இஸ்லாமிய பெருமக்களே உங்களுடைய கண்ணியமும் உங்களுடைய உயிரும் உங்களுக்கு இடையே ஹராமாக்கப்பட்டது ஒரு முப்பொருடைய கண்ணியத்தில் விளையாடுறது ஹராம் ஒரு முப்பின் இரத்தத்தை உயிரை மார்க்க அனுமதித்த நியாயமான உங்களுடைய உடமைகளும் உங்களுடைய கண்ணியமும் உங்களுடைய உயிரும் உங்களுக்கு இடையே எப்படி கண்ணியத்திற்குரிய இந்த மாதத்தை போல கண்ணியத்திற்குரிய இந்த நாளை போல கண்ணியத்திற்குரிய இந்த பகுதியை போல உங்களுக்கு வருவதற்கு முன்னால அறியாமை காலம் மௌட்டிய காலத்தில் இருந்த எல்லா பழக்கங்களும் அவைகள் பொறுப்புடையாக உரிமை பெண்ணின் உயிர் உடமை கண்ணியத்திற்குரியது அல்லாஹ் பயந்து நடந்து கொள்ளுங்கள் உபதேசிச்சாங்க பெண்களுக்கு ஆண்களாகிய உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன நீங்கள் விரும்பாத யாரையும் அவர்கள் வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது விரும்பாத கணவனுடைய விருப்பம் உறவும் நட்பும் பெண்ணுக்கு கூடாது அப்படியே சொன்னாங்க பெண்களாகிய அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்க மேல என்ன இருக்கு தெரியுமா நல்ல உணவை நல்ல உடையை இருப்பிடத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பது உங்கள் மீது கடமை பெண்களை முறையாக பராமரித்து பாதுகாப்பது ஆண்களின் மீது கடமை பெண்ணுடைய கண்ணியத்தையும் மான மரியாதையையும் காப்பது பெண்ணுடைய கடமை கணவன் விரும்பாத எந்த கணவன் விரும்பாத எந்த உறவும் பெண்ணுக்கு கூடவே கூடாது ஒன்று அரஹா மைதானத்தில் மஸிது இருந்தாங்க அந்த சகாபா பெருமக்களின் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் என்று குறிப்பிடப்படுகிறது நாற்பத்தி ஆறாயிரம் என்றும் நிகழ்த்திட்டு அதுக்கடுத்து மஸிது தலைமையிலே லுகர் துறகி நடக்கிறது உடனே லுகர் தொழகம் முடிஞ்ச உடனே அசர் தொலகையும் நடக்கிறது ஜமால் மஸ்ஜிதும் தலைமை இமாமுக்கு கீழே தொழுதோம்னா ஜமா செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு துவா நடந்து நேரத்திலே சூரியன் மறையும் நேரத்திலே நபி சூரியன் மறைந்த நேரத்திலே மறைஞ்சதுக்கு அப்புறம் நபி அரஃபாவிலிருந்து கிளம்பி நேரம் முஸ்தலிஃபாவுக்கு வர்றாங்க முஸ்தலிஃபாவில் வந்து அன்று இரவு தங்குகிறார்கள் ங்கிட்டு காலையிலேருக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க வந்து நபி அவர்கள் நன்றாக விடியும் வரை வைகரை பொழுது என்பது தமிழில் சூரிய உதயம் இருக்காது வெள்ளி பழவளப்பாக வெள்ளி போல் உலகமெல்லாம் வெள்ளையாகி இருக்கும் வைகரை பொழுது நன்றாக விடையும் வரை நபி துகாவிலே ஈடுபட்டார்கள் பல அதி நேரத்தை குறித்து வருகிறது நபி அவர்கள் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் உமர் இருந்தாங்களைமையாக அல்லவே இது நபி ஏன் ஒரு காரணம் இருக்கும் தெரியும் ஒன்று அல்லதம் செய்தார்களை அடியார்களை இழைக்கப்பட்டவர்களுக்காக நான் ஆவேன் பழிவாங்க நாளைக்கு அவனுடைய உடமையை தேவையான அளவு நான் எடுத்து கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தான் நபி கேட்டாங்க யா அல்ல அறியாமையினர் அநீதம் செய்தவனை நீ மன்னித்து விடு அநியாயக்காரனை கூட மன்னிச்சிரு நீ பாதிக்கப்பட்டவனுக்குள்வதாக வாக்களித்தான் அநீதம் செய்த அறியாமையினால் பாதிக்கப்பட்டவருக்கு அப்படி சொன்னாங்க அல்லாஹ் இந்த துவாவை ஏத்துக்கிட்ட உடனே இபிலிசு கதறி தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கடன் துருள்வது என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது அவனுடைய நீண்ட நாள் முயற்சி பாலா போச்சு அவர்கள் கிளம்புகிறார்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி நேர கல்லறியும் இடத்துக்கு வர்றாங்க அல் ஜமரத்துள்ள அப்பபான்னு சொல்லுவோம் அல் ஜமரத்துள் ஊலா என்றும் சொல்லலாம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை போது நபிகள் நாயகத்தின் வயது சரியாக இருக்கு சுமார் அறுபத்தி ஏழு ஒட்டகைகளை அறுத்து பணி கொடுத்தாங்க இன்னொரு குறிப்பின் படி அறுபத்தி மூன்று ஒட்டகைகள் ஆட இருக்கிறது ரெண்டு பேருக்கு ஆட முடியாது பலமில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கு ஆடறுத்தால் மேலெல்லாம் ரத்தமாயிரும் சிலருக்கு இன்னும் சிலருக்கு ரத்தத்தை பார்த்த தலை சுத்திரும் ஆடறுக்க முடியாமர்களுடைய ஆன்மீக செறிவு பலம் மட்டுமல்ல அல்லா உடல் வலிமையையும் கொடுத்திருந்தான் வீரர் வீரராக இருந்தார்கள் வாழும் காலம் எல்லாம் ஒட்டகையை தன் கையாலேயே அறுத்தாங்க சமைக்கப்பட்டது அதிலிருந்து நபி சாப்பிட்டாங்க முடிச்சுட்டு அடுத்து கிளம்பி நேர விரை பத்து அன்று வந்து செஞ்சாங்க மக்களுக்கு அப்போதும் ஒரு உரை கொடுத்தாங்க தவா செஞ்சு முடிச்சுட்டு அங்கேயும் மீண்டும் சிலை வணக்கம் உருவாகும் என்ற விஷயத்திலே சைத்தான் நிராசையாகி விட்டான் அந்த நிலை இந்த மண்ணுக்கு இனி வராது இனி வராது மக்கத்துமன் இனை சிலை வணக்கம் மக்கத்து மண் பாதுகாக்கப்பட்டது எல்லாம் நீங்க சாதாரணமான பாவங்களை வைத்தே உங்களை வழிகெடுத்து விடலாம் என்று திருத்தியாக இருக்கிறான் கருத்து சின்ன சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாவங்களில் எவ்வளவு வெளியெடுத்து நபி அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் முடிச்சிட்டு நபி திரும்ப பதினொன்னு பிறை பனிரெண்டு பிறை பதிமூணு மூணு நாளும் தங்கிறாங்க பிறை பதிமூன்று ஆண்டு காலையில கிளம்பி பதிமூன்று ஆண்டு சூரிய உதயத்துக்கு பின்னால கல் அடிச்சுட்டு கிளப்பிட்டாங்க வெளியேறி மினாவை விட்டு வெளியேறி ஒரு இடத்திலே நபி தங்கி இருந்தாங்கழுதாங்க அசுர தொழுதாங்க மக்ரீப் தொழுதாங்க இஷா தொழுதாங்க மறுநாள் காலையில மதுரன் தொழுதாங்க தொழுதுட்டு அங்கிருந்து கிளம்பி நபி மதினா வந்தடைகிறார்கள் இது இது நபியினுடைய ஹஜ்ஜத்துள் வதாவுடைய சுருக்கம் நபி அவர்கள் நபியாக நபி அவர்கள் பத்தாவது ஆண்டு ஹஜ்ஜ மாதம் நடந்த நிகழ்வு நபி அவர்கள் மாதம் சஹருடைய மாதத்திலே ஒரு நாள் நபி அவர்கள் உகது போர் நடந்த களத்துக்கு போனார்கள் உகது போர் நடந்த களத்திற்கு போனார்கள் அந்த களத்திலே நபி அவர்கள் இரண்டு ரெக்கார்டு தொழுதார்கள் நடந்த களத்தில நபி அவர்கள் இரண்டு ரெக்கார்டு உரையாடினார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் விடை கொடுத்தாங்க விடை கொடுக்கிறாங்க சில நாட்கள் கழிந்தது ஒரு நாள் நடு இரவுலே எழுந்து மதீனாவுடைய கபஸ்தான் கவரே அடங்கி இருக்கிற அவர்களிடமும் உரையாடினார்கள் விரைவில் நாமளும் உங்களோட வந்துருவோம் சொன்னாங்க அந்த பெருமக்களுக்கு அது சுப செய்தி அடங்கி இருக்கிற பெருமக்களுக்கு அது நன்மாராயம் யாருக்கோ நெஞ்சத்தில் குத்தும் தகவல் அது அடக்கப்பட்ட ஒரு மௌத்துக்காக போயிட்டு வர்றாங்க ஜென்மத்தில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மௌத்துக்காக நபி போயிட்டு வர்றாங்க வர்ற வழியிலே நபியினுடைய வீட்டுக்காரர்கவையில் ஜெனத்தில் பக்கைகள் இன்னைக்கு மதீனாவிற்கு போனவர்களுக்கு தெரியும் மதீனா பள்ளியினுடைய எல்கை விரிந்து விட்டது சுமார் மதீனாவிட சுவரும் ஜன்னத்துள் பகையுடைய சுவரும் ரெண்டுக்கு இடையில ஒரு ரோடு தான் கேப்பு நபியார்கள் ஜன்னத்துள் பகைய போயிட்டு வரும் போது கடுமையான தலைவலி தலை சுற்று அன்று நாள் சஃர் மாதம் பிற இருபத்தி அல்லது இருபத்தி சரியான கணக்குப்படி திங்கட்கிழமை என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் புதன்ிழமை என்றும்லையை ஆயிஷா வீட்டில் அவங்களும் கடுமையான தலைவல அவதிப்பட்டு இருக்கிறாங்க தலையை புடிச்சுக்கிட்டு சத்தம் போடுறாங்க தனக்குள்ளேயே மறைத்து கொள்ளுகின்ற பக்குவப்பட்ட ஆன்மா அது என்பதாலே நபி அவர்கள் தன்னுடைய மனைவியின் வேதனையை குறைப்பதற்காக அப்போது நகைச்சுவையாக பேசுகிறார் ஆயிஷா இந்த வழியிலேயே நீ மௌத்தா போனடா நானே நானே நானே என்ன அடக்கம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் போடுற திட்டமா அண்ணலாருடைய வாழ்க்கை சொர்க்கத்திலே தொடர போகும் சொர்க்கத்து கண்ணிகளோடு சாகவாசம் உருவாக போகும் காலத்தின் தொடர் இது என்பதை அறியாத அன்னை அல்லாஹின் தூதரே இன்னொரு திருமணம் செய்ய திட்டமா என்று தொடர்கிறது சபர் மாதம் ஒன்பது அல்லது இருபத்தி எட்டு திங்கட்கிழமை நபிக்கு ஆரம்பித்த தலை சுற்று நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நபி அவர்களத்தோடு தன்னுடைய தொழுகையை நடத்துகிறார்கள் சரியாக ஒரு வாரம் சரியாக ஒரு வாரம் திங்கட்கிழமைக்கு முதல் ஒரு வாரம் என்று குறிப்பிடுவார்கள் உடல் நல குறைவு கிட்டத்தட்ட படுக்கையோடு இருக்கும் நிலைக்கு வருகிறார்கள் உடல் நல குறைவு சில நேரங்களிலே சில நேரங்களிலே மயக்க தெளிவதாகவும் இருக்கிறார்கள் எல்லா மனைவிமார்கள் வீட்டிலும் சரியா தங்குவாங்க நீதி வலுவா மன்னன் என் தன்னுடைய நீதம் தவறியதில்லை நாளைக்கு எங்க வச்சு தங்குவாங்க உடனே நபிகளுடைய மனைவிமார்கள் சேர்ந்து அல்லாஹின் மரணத்திற்கு பின்னால் வரலாற்றை உற்று கவனிக்கும் போது நமக்கு தெரிகிறது இறுதி கால அல்லாஹுடைய தூதரின் வரலாறை அல்லாஹ் கச்சிதமாகவும் முழுமையாகவும் பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணியதாலே அன்னாரை அல்லாஹ் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தான் அண்ணலாருடைய மனைவிமார்களிலேயே கல்வி அடர்ந்த ஞானம் நிறைந்த செரிந்த மனைவி அன்னை ஆயிஷார் ஆகிறது எல்லாம் அன்னலாவுடைய ஒவ்வொரு அசைவையும் கச்சினமாக பதிவு செய்வார்கள் கள கச்சினமாக அதை உள்வாங்குவார்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க அல்லாவின் தூதரை எங்க விரும்புறீங்கிறோ அங்க இருங்க நீங்க இந்த முறையை ஃபாலோ பண்ண அண்ணலார் சொன்னாங்க அவங்களுடைய உத்தரவுப்படி இரண்டு சகாபாக்கள் அண்ணலாரை இரண்டு புறமாக அமைத்துக் கொண்டு அதீசிரே இப்படி வருகிறது அன்னலாருடைய பெருவரல் கால் கட்டை விரல் மணலிலே இழுத்து கொண்டு கோலம் போட்டது போன்று வர வர நபி அன்னை ஆய்சார் ஆகிய வீட்டுக்கு கொண்டு வரப்படுறாங்க ஒரு பக்கத்தில் அப்பாஸ் ரலி ரலி அல்லாஹனுடைய மகான் அப்பாஸ் இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் அலி ரலி அல்லாஹும் இருக்கிறாங்க ரெண்டு சபையும் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க அன்னை ஆயிஷா வீட்டுக்கு இயல்பாகவே இந்த வரலாறு நிறுத்தி வைங்கள் அன்னை ஆயிஷா அவங்களுக்கு அதற்கு அழிவு மேல தனிப்பட்ட கோபம் இருந்துச்சு தனிப்பட்ட கோபம் அலிரலா கூட பேச மாட்டாங்க தேவைப்படும் இடத்துல அலிங்கிற பேர கூட சொல்ல மாட்டாங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க அவ்வளவு கோபம் ஐயம்பரலாம் பெரிய மக்கள் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நபியோடு நெருக்கமாக வாழ்கின்ற வாழ்வினை கொடுப்பினையை பெற்ற மக்கள் அவங்கள்ட்ட இப்படி ஒரு செயல் இருக்கலாமா கோபத்துக்காக சராசரி மனிதர்களை போன்று கோபத்தினால பேசாமல் இருக்கலாமா பெருமக்களே பேசாமல் இருக்கக்கூடாது பகையுணர்வு கூடாது என்பது துன்யாவுக்காகத்தான் உலக காரியங்களுக்கான ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் பகைமை பாராட்டக்கூடாது மருமைக்காக அவுக்காக மார்க்கத்திற்காக பகைத்துக் கொள்வது நன்மையாக்கப்பட்டது போல் நடக்கும் போது முஸ்லீமா இல்லை எதிரிகள் சார்பாக வீரரா வந்திருக்கிறாங்க முஸ்லிமா பின்னால் தந்தையும் மகனும் பேசிக் கொள்ளுகின்ற என் தருணத்தில் என்ற காரணத்திற்காக நான் விட்டு வைத்தேன் போடுறதுக்கான சந்தர்ப்பம் மகனே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சா போ என்னை மகன் உறவை என்பதை விட அல்லாருடைய மார்க்கத்தின் எதிரி என்று உன்னை நான் பார்ப்பேன் எனக்கு கிடைச்சா போட்டிருப்பேன் சொல்ல மாட்டாங்க ஆறாவது ஆண்டு ஷாபான் மாசத்துல ஒரு யுத்தம் நடந்துச்சு அந்த யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாவுடைய தூதரை மனதளவில் துன்புறுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த கங்கணம் கட்டி நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒரு தருடத்திலே அன்னை ஆயிஷாராகி காணா போயிட்டாங்க கூட்டத்தை விட்டு விலகி போயிட்டாங்க கூட்ட கிளம்பி போயிட்டாங்கிலிருந்து கண்டெடுத்து தவறி போனவர்களை வழி போனவர்களை கூப்பிட்டு வந்து ஒரு சாபி நிபுணு ரதிகள் அப்படிங்கிற சாவி வந்து நவீட்ட ஒப்படைச்சாங்க இது நீண்ட வரலாறு புரியுதோ இல்லையோ இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல தருள் சும்மா அசைஞ்ச வாய்க்கு அவுல் போட்ட மாதிரி நபியனுடைய மனைவி தவறு செய்து விட்டதாக ஒரு வதந்தியை பரப்பிட்டா பெருமக்களை கண்ணியத்திற்குரிய பெருமக்களை வரலாறாக கேட்காமல் நாம் நம்முடைய உடன்பரப்பில் ஒருவருக்கு இப்படிப்பட்ட அவதூரை கற்பனை செய்து வாருங்கள் நம்முடைய மனைவியோடு நம்முடைய மக்களோடு நாமெல்லாம் இறை தூதர்கள் இல்லை சராசரியாக வாழ்கின்ற முக்கீங்கள் அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு கொடுத்த கொடை ரோஷம் அநீதமாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு நம் மீது வைக்கப்பட்டால் வெடித்து விட நம் தலை நம்முடைய உடன்பரப்புகளை பற்றி நம்முடைய மக்களை பற்றி நம்முடைய உறவுகளை பற்றி நம்முடைய பந்துக்களை பற்றி நியாயத்திற்கு புறம்பாக யாராவது சொன்னால் எப்படி நாம் அதை எடுப்போம் தலை வெடிச்சோம் எவ்வளவு உயர்வானவர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹுடைய தூதருக்கு மனைவியாக இணைந்து இசைந்து வாழ்கிற வாய்ப்பு ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எவ்வளவு உத்தமராக உயர்வானவராக இருந்தால் இப்பெரும் பேச்சனை பெற்றிருப்பார் சாதாரணமானவங்க சின்ன சின்ன எச்சி புத்தி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பானா அன்னை ஆயிஷா ஆகி தவறு செஞ்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு திட்டமிட்டு பரப்பப்பட்டது நீலமான ஹதீஸ் கூட நல்ல முஸ்லீம்கள் கூட பங்கெடுத்துக்கிட்டாங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க பின்னால ஒரு மாதம் கிடப்புல ஓட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அல்லாஹ் ஐஷா நாயினுடைய உத்தமத்தை உயர்வை கீர்த்தையை பொறா சுமார் ஒரே நேரத்தில் பனி வசனங்களை இறக்கி வச்சான் பன்னெண்டு வசனங்கள் இன்றும் உலகம் வாழும் காலம் எல்லாம் அண்ணாருடைய வாழ்க்கையும் தூய்மையும் சேர்ந்தே வாழும் சேர்ந்தே வாழும்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் தொழுகையிலே நூறு நன்மை வரலாறு இந்த மாதிரி ஒரு மாச இடைவெளிக்கு பின்னாலதான் வகை வந்துச்சு இந்த அவதூறு ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ நபி மனதளவுல ரொம்ப துன்புற்றாங்க ரொம்ப வேதனை பெற்றாங்க எப்படி இருக்கு அவங்க மனசு ஒரு தருணத்துல நெருங்கிய தன்னுடைய சகாபாக்களை கூப்பிட்டு தொடரட்டுமா தொடரட்டுமா நவியனுடைய மனவேதனையை பார்த்து அதற்கு அழிதில்லாக சொன்னாங்க அல்லாஹன் அல்லாஹ் உங்களுக்கா பெண்கள் பஞ்சம் வைத்திருக்கிறார் உங்களுக்கு மனைவியர் வேண்டும் என்றால் ஆயிஷா தானா ஏன் இவ்வளவு வருத்தம் ஏன் இப்பளவு கவலையும் சோகமும்னா ஒதுக்கி இருங்க அன்னை ஆயிஷாவை பிரிக்கணுங்கிறதுக்காக சொன்ன யோசனை இல்லை இது அண்ணலாருடைய மனதை தேற்றுவதற்காக அவர்களுடைய மனக்கவலைக்கு உண்மையான சஞ்சீவியாக சஞ்சீவியாக நன்மையை தவிர நாங்கள் வேற எதுவும் கேள்விப்பட்டதில்லை உறவிலேயே தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் குற்றச்சாட்டு யாருமே மறு மாற்று கருத்து சொல்லல அதாவது அனிரதி அல்லாட்டும் இந்த தகவல் பின்னால் அன்னை ஆயுஷா கேள்விப்பட்டு போச்சு தெரிஞ்சு போச்சு என்னைய என்னுடைய ஹபீபை விற்றில் பிரிப்பதற்கு அன்னை ஆயிஷா அல்லாஹுடைய திரு தூதரின் மீது வைத்திருந்த காதல் காதல் பெருமக்களே தமிழ் மொழியிலே பாடாவதியாக ஒன்று மொழியிலே காதல் என்ற வார்த்தை எங்கு வழங்கப்படுகிறது என்று பார்த்தால் மார்க்கத்திற்கு முற்றிலும் அப்பாற்பட்ட அநாகரீகமான ஈனத்தனமான உறவுக்கு பேர் காதல் மார்க்கம் சொல்லும் காதல் மார்க்கம் வலியுறுத்தும் காதல் இன்று காதல் என்ற பெயரிலே நாம் அறிந்ததல்ல ஈனத்தனமான பழக்கம் அது காதல் அல்லாஹுடைய தூதரின் மீது அவ்வளவு அழப்பரிய பற்றும் பாசமும் இருந்து என்ன ஐடியா கொடுக்கலாம் அவங்க மேலவுங்க ஒரு பக்கம் இருந்தாரு இன்னொரு பக்கம் இன்னொரு அழிவதில் தான் சொல்ல மாட்டாங்க என்னுடைய அவிமை விட்டு என்னை பிரிப்பதற்கு எப்படி ஆலோசனை சொல்லலாம் மீது அன்னால் வைத்திருந்த அழக்கரிய நடந்தது இல்ல அல்லாஹுடைய தொடர்கிறேன் கை தாங்களா தூக்கி சரியா ஒரு வாரத்துக்கு முன்னால திங்களுக்கு முன்னால் திங்கள் அன்னை ஆயா நாயகியனுடைய வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறார் அடுத்தது ரசோலுல்லாய் சல்லா அலிசல்லம் கடுமையான தலைவலியோடு இன்ன பிற நோய்களோடு இங்கே கிளம்ப போகுது செவ்வாய் கிழமையும் போகுது புதன்கிழமை நபி அவர்கள் தலைவலி மதினாவிலே உள்ள அல்லாஹுடைய தூதரின் மீது ஊற்றப்படுகிறது அல்லாஹுடைய தூதரின் மீது ஊற்றப்படுகிறது நபி அவர்கள் ஹசு போக்கும் நிறுத்துங்கப்பா போதும் போதும் போதும் சொல்லி நிறுத்திட்டு சரியா அஞ்சு நாளைக்கு முன்னால புதன்கிழமை பள்ளிக்கு வந்து துகரை தொழுக வைக்கிறாங்க நீண்ட உபதேசம் பண்றாங்க நீண்ட உபதேசம் பண்றாங்க இதே நேரத்தில் இன்னொரு அதிகொன்று அறிவிக்கப்படுகிறது ஊற்றப்பட்டு எழுந்திருக்க கூட முடியாத நிலையில் அன்னலார் இருக்கும் போது அதற்குள்ள அப்பாஸ் அப்பாஸ் ரதியுல்லாவுடைய மகனை கூப்பிட்டு பகுலே இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஒரு துணியை எடுத்து என் தலையை கட்டுங்க கட்டுமையான வழி ஒரு துணி துண்டு துணி எடுத்து நபியனுடைய கண்ணியத்திலாவது நான் அநீதம் செய்திருந்தால் நான் அடித்திருந்தால் யாரையாவது முடியை குடித்து நான் இழுத்திருந்தால் பொருளிலாவது நான் ஏதாவது குறை செய்திருந்தால் இதோ முகம்மது கண்ணியமும் பொருளும் இருக்கிறது நானும் இருக்கிறேன் பெருமக்களே பெருமக்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னது நமக்கெல்லாம் பாடம் படிப்பினை அன்னார் யாருக்கு அநீதம் செய்வார்கள் யாருடைய உலகத்தில் நீதத்திற்கு உருவகம் கொடுத்தவர்கள் அன்னார் உயிர்ப்பித்தவர்கள் நபியை நோவிரைப்படுத்துவதற்காக சொன்னார் இதை கொண்டு முகமது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாணவில்லை தவறான பங்கு வைத்திருக்கிறார் என்றார் நபி அவர்களுக்கு கோபம் சொன்னாங்க நான் நிலநாட்டல யார் நிலநாட்டுவான்னு கேட்டாங்க துன்யாவில் மொத்த உருவம் வடிவம் அண்ணனார் அவங்க யாருக்கு எந்த அநியாயம் பண்ணிருப்பாங்க முகமது நபியினுடைய அடாதத்தையும் நான் அஞ்சுகிறேன் என்னை பார்த்தா பகைவை பாராட்டுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க என்னுடைய குணத்தில் அப்படிப்பட்ட பண்பு இல்லை நான் யாரையும் விரோதிச்சிக்கிற மாட்டேன் நான் யார் மீது நெஞ்சத்தில் குரோதம் வச்சுக்கிற மாட்டேன் கவலைப்படாமல் எந்திரிச்சு பழி வாங்குங்க யாருமே எந்திரிக்கல எப்படி யாருக்கு குறை வச்சிருப்பாங்க யார் எந்திரிப்பா அப்படி முடிச்சுட்டு போயிட்டாங்க இது நடந்தது எதிரி இது ரபி ஒரு லவல் மாதம் பிறை ஐந்து புதன்கிழமை நடக்கிறது மறுநாள் வியாழக்கிழமை ரபி உள் மாதம் பிறை ஆறு நிறைய திருப்தி அளிக்கவில்லை அப்பாசுடைய துணையோடு வந்து உக்கார்கள் மக்களை பார்த்து அதே அறிவிப்பை கொடுக்கிறாங்க கொடுத்துட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க சொல்ல சொல்ல பெருமக்கள உங்களிலேயே நான் யாரை மிக விரும்புவேன் தெரியுமா என்னுடைய அன்பிற்கு நெருக்கமானவர்கள் பாத்திரமானவர்கள் யார் தெரியுமா சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாவது புரியவங்க காரணம் கருதி மனசுல இருந்தா மறைக்க கூடாது எழுந்து சொல்றவங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் சொன்ன உடனே ஒரு சாகா எந்திரிச்சிட்டாங்க திருத்துதரே எனக்கு நீங்கள் மூன்று திருகம் தர வேண்டும் கடன் வாங்கி இருந்தீர்கள் மூன்று திருகம் தர வேண்டும் எதற்காக தர வேண்டும் ஒரு நாள் நாமெல்லாம் சென்று கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து உங்களிடம் யாசகம் கேட்டார் உங்க கையில ஒண்ணுமே இல்லை கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஏதாவது எனக்கு கடன் தரணிங்களான்னு கேட்டீங்க நான் மூணு திருகம் கடனாக கொடுத்தேன் அதை வாங்கி அவருக்கு தர்மம் கொடுத்தீங்க யார சூழல்லா அதை நீங்க மறந்துட்டீங்க பதிலே நீ மூணுகே பொறுப்பேற்று பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தா ஏதாவது உங்களை மிகைத்திருந்தால் நம்மிடம் கேளங்கள் துவா செய்வோம் ஒரு மனிதன் எந்திரிச்சார் நான் பெரிய எனக்கு நிறைய தூக்கம் வருது அப்படின்னா அவருக்காக து செஞ்சார் இந்த ஹரிசை அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதர் எந்திரிச்சார் எனக்காக துவா செய்ய உடனே பக்கத்துல இருந்த உமர்ந்து இலான் சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சாங்க உட்காருப்பா மன திருத்த வந்தா ஏன் குறைய வெளிப்படுத்துற மனசார திருந்திட்டு போ ஏன் சபையில சொல்ற உட்காருப்பான் போய் இதே அறிவிப்பை பெண்கள்தான் ஒரு பெண் தன்னுடைய நாவை காட்டி ஜாடை செய்தார் ார் நபி என்ற பெண்ணுக்காகும்பி அவர்கள் நான்கு நாளைக்கு வியாழக்கிழமை இது நடக்கிறது வியாழக்கிழமை மகரீபுக்கு இதுவரை நபிதான் தோழ வைக்கிறார்கள் நபிதான் தோழ வைக்கிறார்கள் வியாழக்கிழமை மகரீபுக்கு நபி வர்றாங்க தொழுது முடிச்சுட்டு இஷாவுக்கும் போறாங்க தூதரின் நோய் அதிகரிக்கிறது மயக்கம் வருகிறது தெளிகிறாங்க தெளிஞ்சாங்க தொழுகை நடந்து விட்டதா தொழுக முடிஞ்சிருச்சா இல்லையார சொல்லா தங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள் திரும்ப மயங்கிறாங்க நீ இந்த நேரமாச்சு நபி சொன்னாங்க அபுபக்கருக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு அவர் தொடவை கட்டும் இந்த அதீத் நீளமான பல அறிவிப்புகளிலே வருகிறது அருகாமையில் இருந்து அன்னை ஆயிஷான் ஆகிய அழுதுகிட்டே சொல்லுவாங்க அல்லாஹின் தூதரே இழகிய மனம் படைத்தவர் கண்பவர் நீங்கள் நிற்கும் இடத்தில் அவரை நிற்க மனம் தாங்க மக்கள் அவருடைய கிராத்தை விட அழுகையை தான் கேட்பார்கள் வேண்டாம் மாற்றி சொல்லுங்கள் அபூபக்கர் தொழவை தன்னுடையின் இரண்டாவது தடவை சொல்றாங்க நபி அவர்கள் மூணாவது தடவை சொன்னாங்க தடவை இதே பதில சொன்னவுடனே வாய்த்த பெண்கள் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறீங்களே சொல்லுங்க அவர் தோடை வைக்கணும் அதுலாக அன்பு அப்போது பொறுப்பேற்றவர்கள் வியாழக்கிழமை இஷா தொலை வச்சாங்க வெள்ளிக்கிழமை அஞ்சு நேரம் சனிக்கிழமை அஞ்சு நேரம் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு நேரம் திங்கட்கிழமை காலையில் பஜரும் நபியினுடைய வெள்ளிக்கிழமை நடக்கிறது அதற்கு முன்பு சனிக்கிழமை அப்படியே நடக்கிறது அதற்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை நபி அவர்களுக்கு நாளுக்கு நாள் நோய் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சகாபாக்கள் யாருமே யாருமே ஞாயிற்றுக்கிழமை முந்தைய நான்கைந்து நாட்களில் இருந்ததை விட ஞாயிற்றுக்கிழமை தெளிவாக இருக்கிறார்கள் நபிகள் ஞாயிற்றுக்கிழமை மக்களை பார்க்கிறாங்க வெளியே வர்றாங்க மக்கள் எல்லாம் ஆனந்தப்படுறாங்க தொழுகையில் இருக்கும் போதே நபி நிவாரணம் ஆயிட்டாங்கிறதுக்கு தயாராகிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படியே கழுகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலையில நபி வேலைகளை செய்யறாங்க பெருமக்களே வாசகத்தை கவனியுங்கள் இலைமுறை காயாக நபியார்கள் கசப்பான தகவலாக இருந்தாலும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிவார்களுடைய கவர்களை வணக்கத்தலமாக்கிட்டாங்க அவங்களுடைய நபியின் கவரை நபியாக நினைக்காம தூதராக நினைக்காம மிகைப்படுத்தி அல்லாருடைய லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க கபறுளை மசாஜிடுகளாக இந்த பேச்சு கணங்கப்படும் சிலையா மாற்ற பெருமக்களுக்கு புரியவில்லை சனிக்கிழமை இன்னொரு நேரத்தில் உபதேசம் செய்தார்கள் தன்னுடைய அடியார்களிலே ஒருவருக்கு அல்ல இந்த உலகத்து செல்வங்களை கொடுத்து நிம்மதியாக வாழ வைப்பதற்கும் தன்னிடத்திலே இருக்கிற தன்னிடத்திலே இருக்கிற அருள்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் இஷ்டம் கொடுத்தான் ஏன் தவறதா இருந்தா வாங்கியாவை வாங்கிக்கிட்டு துன்யாவில் நிம்மதியாக இருக்கிறதா இருந்தாலும் இருங்க தன்னுடைய அடியார் ஒருவருக்கு இப்படி ஒரு அல்லா வாய்ப்பை கொடுத்தான் அந்த அடியார் அல்லாஹுடைய அருளை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நபி சொன்னார்கள் அருகாமையிலே இருந்துட்டாங்களுடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் தங்களுக்கு பணயம் அற்புதமாக கடவுள் சொல்லிட்டு அழுதாங்க சஹாபாக்களில் ஒரு சிலர் பார்த்து இந்த பெரியவருக்கு என்ன வந்துச்சு விவரம் புரியல அல்லாஹனுடைய அடியார்களில் யாருக்கோ ஒருவருக்கு தன்னிடம் வரவும் வாழவும் இஷ்டம் கொடுத்திருக்கிறான் அல்லாஹிடம் செல்வதை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இதுல என்ன விளைஞ்சுகிறது ஏன் இந்த தேவையில்லாம போனதுக்கு அப்புறம் தான் தேர்ந்தெடுத்த அடியார் முகமது அல்லாஹங்களுக்கு மௌத்த கூட தீர்மானிக்கல மௌத்தாகிறார் மௌத்தை தேர்ந்தெடுத்துக்கிற உரிமையை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுடைய ரசூல் தேர்ந்தெடுத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு நபி அவர்கள் தன்னுடைய அடிமைகளை பூராவும் உரிமை விடுகிறார்கள் நபியினுடைய அடிமைகளில் மிக முக்கியமானவர் அடிமைகளை தன்னிடம் ஆறு அல்லது ஏழு தீனார்களை கொடுத்து தான தருமம் சொல்றாங்க தன்னுடைய ஆயுதங்கள் போர் கவசங்களை எல்லாம் மக்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துறாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு மக்களுக்கு அறிவுச்சாங்க என்னுடைய உருக்கு சட்டைகளில் ஒன்று யூதனிடம் முப்பது மறைக்கால் முப்பது மரக்கால் கோதுமைக்காக அடகு வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து விட்டார்கள் வியாழக்கிழமை இரவு முடிகிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு முடிகிறது விடிந்தால் திங்கட்கிழமை திங்கக்கிழமை ஹஜர தொழுக நடக்குது சகாபாக்கள் வியா ஞாயிற்றுக்கிழமை தேறிய ரவியின் உடல் சந்தோஷப்படுவதை போன்று இருக்கிறது யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல திங்கட்கிழமை காலை ஃபஜர்த்தொல்கள் நடக்குது மீண்டும் ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் நிறைவாக தன்னால் உருவாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒரு தலைமையின் கீழ் அல்லாஹுடைய தர்பாரிலே நிற்பதை காண்பதற்காக தன்னுடைய வாசலிலே திரையை திறந்து பார்க்கிறார்கள் ஆரோக்கியமாக நபி தேடி வருகிறார்கள் என்று நம்பும் சகாபாக்கள் இப்படி வருகிறது இமாமத்திலிருந்து பின்னால சஃவாங்க ஆரம்பிக்கிறாங்க நபி இருக்காமிக்க கூடாது நபி அவர்களை கையை காட்டி நில்லுங்க நில்லுங்க அப்படியே நின்று தோழ வையுங்க அப்படின்னு கையை காட்டிட்டு திரையை மூடிட்டு உள்ள போனவங்க தான் அதற்கடுத்து நபி அவர்கள் வெளியே வரவே இல்லைகையும் பார்த்துட்டு உள்ள போனாங்க நபி அவர்களின் நிலை தெளிவாக இருந்தது சகாபாக்கள் எல்லாம் அவரவர்கள் தங்களுடைய வேலைக்கு சென்று விட்டார்கள் வீட்டிலே கூறுவார்கள் மதிக்கலாம் நபி அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அழைத்து வர சொல்லுகிறார்கள் வழி நேரத்திற்கு நேரம் கூடிக்கொண்டே இருக்கிறது நபி அவர்கள் ஃபாத்திமாவை அழைத்து வந்தவுடனே தன்னுடைய மகளை அழைத்து காதிலே ஒரு ரகசிய செய்தியை சொல்லுவார்கள் கேட்ட உடனே அன்னை ஃபாத்திமா நாயகி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள் சிறிது நேரத்தில் தன்னுடைய மகளை அழைத்து இன்னொரு ரகசியத்தை சொல்லுவார்கள் கொஞ்சம் நேரத்தில் ஐஷா நாயகியை நான் சாப்பிட்ட அந்த விஷம் வச்சு கொடுக்கப்பட்ட உணவு ஒரு தடவை நபியை கொல்லுவதற்காக ஒரு தீயவள் உணவில விஷம் வைத்து கொடுத்து விட்டார் அந்த விஷம் வேலை செய்யாம நிறுத்தி வச்சுட்டான் என்னை வார்த்தி எடுக்கிறது பலவீனமான சொல்லப்படுகிறது நிறைவு நிலை எட்டி கொண்டிருக்கிறது நேரம் நெருங்குகிறது நபி அவர்களுக்கு வழி கூடுகிறது நிறைவாக நபி மயங்க துவங்கும் நேரத்தில் தலைமாட்டில் உட்கார்ந்து தலையை எடுத்து மடியில வச்சுக்கிறாங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு என்னுடைய பொறுப்பின்தான் ஏன் வீட்டில் தான் ஏ மடியில தான் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரும் பேர் பெரும் பாக்கியம் என்று சொல்லுவார் அன்னை ஆயிஷா ராய் தன்னுடைய மடியிலே தாங்கி பிடிக்கிறார்கள் நிறைவாக அவர்களுடைய ஒரு கையை அண்ணலாருடைய கழுத்திலும் மறுகையை மேல் புறமாக இப்படி கொடுத்து தூக்கி பிடித்துக் கொள்வார்கள் நெஞ்ச பகுதியிலே அண்ணலார் நேரம் ஆயிஷா ராயனுடைய சகோதரர் அபுபக்கருடைய மகன் அப்துல் வீட்டுக்கு வருவாங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அண்ணலார் அந்த மிஸ்வாக்கை உற்றுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஐஷா நாயை கேட்டான் யாரும் சூழல்லா அந்த நான் வாங்கட்டுமா உங்களுக்கு வாங்கி தரட்டுமா ரப்பை சந்திக்கும் போது தூய்மையான வாயோடு செல்ல வேண்டும் என்று எண்ணினார்களோ என்னவோ ஆமாம் என்று தலையசைத்து ஜாடை செய்தார்கள் தன்னுடைய சகோதரனும் அந்த மிஸ்வாக்கு வாங்குறாங்க அவர் மெண்ட பகுதியை கடிச்சு துப்புறாங்க தான் மீண்டும் மெண்டு இறகு நபிக்கு மிஸ்வாக்கு கொடுக்குறாங்க நபி அவர்கள் மிஸ்வாக்கு செய்கிறார்கள் சொல்லுவார்கள் நபி அவர்கள் அழகாக மிஸ்வாக்கு செய்தார்கள் செஞ்சு முடிச்ச உடனே பெருமக்கரை துன்யாவிலே நவி செய்த நிறைவான பெரும்பாலான தீண்டாடுகள் தொழுகையாளர்கள் கூட என்று சொல்லுகிறேன் கவனமாக இருக்கிறோம் பெருமக்கரை நெஞ்சத்தில் நிறுத்துங்கள் துன்யாவில் இருந்த ரத்தை சந்திக்கும் போது நவி அவர்கள் தயாராக செய்த அமல் நிறைவாக செய்த அமல் மிஸ்வாக்வாக்கு செஞ்சுட்டு நபி கையை தூக்கினாங்க விஸ்வாக்கு செஞ்சு முடிச்சுட்டு நபி கையை தூக்குனாங்க நன்றாக கேட்டேன் நபி அவர்கள் சொன்னார்கள் நிறைவான வார்த்தை கையை உயர்த்தி நபி அவர்கள் சொன்ன மூன்று um, முறை